ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திரம் ஸ்ரீங்ககம் எதீந்திரம் மேஷி கிமா வித்தியை ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரூன் சந்தமாஸ்மி மாதுச்சாா் மேவிரவிமே மேவேவோயிரியோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோலவரோவ சச்சிதானிணே நமோ வேதாந்தியுபாய லோகை வேஜ்பாஸ் வந்தே முனி சகூ पुरुषोत्तमस्य நோ சவ் நருச்சன்மராமராலாலம் பவி பவிோ மங்கள மங்களூத்தோவியய ஷியம் ரெண்ட பாரஃாரபன்ேத்துபூத்தம் புனா கம தாரணம் அஞ்ஞானம் சர்வ நாசயான வா பவித்ராாம் பவித்ரம் முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் இருக்கு அவர் கேட்ட கேள்வி யுதிஷ்டிரர் பீஷ்மரிட்ட கேட்ட கேள்வி ஆறு கேள்வி அதில் முதல் கேள்வி கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அது அடுத்த வரியில் வருகிறது இந்த ஸ்லோகத்தில் தெய்வத்தம் தேவதானாம்ஞ்ச பூதானாம் யோகிய பிதா தேவதா நாம் தெய்வத்தம் எல்லா தேவதைகளுக்கும் தெய்வமாக இருக்கிறவர் அப்படி சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் அதுக்கு முன்னால் பவித்ராணாம் பவித்ரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பவித்ராணாம் அப்படின்னா தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனங்களுள் பவித்ரம் மிகவும் தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிற சாதனம் ஆக இறைவன் பரமேஸ்வரன் அல்லது மகாவிஷ்ணு என்ன சொன்னாலும் சரி இங்கே வந்து ரூபம் முக்கியம் இல்லை தத்துவம் முக்கியம் ஆகவே அந்த ஈஸ்வர தத்துவந்தான் பவித்ராணாம் பவித்ரம் ஆ லௌக்கிக பவித்திர சாதனங்கள் வைதிக பவித்திர சாதனங்கள்னு பிரிக்கணும் இப்போ ஒரு இடத்த இந்த இடத்தையே சுத்தம் பண்ணினா அது தாந்திரிகமான சுத்தம் தாந்திரிகம்னா என்ன முதல்ல நம்ம இது பண்ணுறது சாதாரணமாக ஜனங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது நாஸ்திகனங்க க்ளீன் பண்ணுறான் சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வெறுமனை இந்த இடத்த பெருக்கி தொடச்சி பண்ணினா போகாது சாணி கொஞ்சம் போட்டு பண்ணணும் மஞ்சள் பொடியோ போட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து புண்ணியாக வாசனம் பண்ணி தெளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் வேறு எதாவது கண்ணுக்கு தெரியாததெல்லாம் இருக்கலாம் இது வந்து ஏதாவது ஜெர்ம்ஸ் இருக்கலாம் ஏதாவது கிருமிகள்லாம் இருக்கலாம் அது நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணுறதுங்கிறது வேறு கண்ணுக்கு தெரியாத ஏதோ சக்திகள்லாம் இருக்குதுன்னு நாம் விசுவாசம் வச்சுருக்கோம் அது கண்ணுக்கு தெரியாது ஏ பூதா பிரச்சரம் திதிவானக் தம்பலி மிச்சந்தோ விதுதிரேஷியாகனு வேதத்தில் சொல்லியிருக்கு எல்லா பக்கமும் சுத்தின்னு இருக்குமா அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது தெரியாட்டாலும் நல்லது தான் ஆனால் அதுக்கு சில பரிகாரங்களை சொல்லுகிறது வேதம் பூதயஜமே அதுதான் பூதயஜம்னு நம்ம நினைக்கிறது வந்து இந்த நம்ம இப்போ மாடர்னாக சொல்லிகிட்டு இருக்கோம் அனிமல்ஸ் பிளான்ட் கிங்டம் இதெல்லாம் கவனிங் கவர் கண்ணுக்கு தெரியாதது தான் சொல்லியிருக்கு வேதமே எத் பூத்தேபியோ பலி கும்ஹரதி தத் பூத யஜ்ய சந்திஷ்டத்தேன்னு தான் வேதம் சொல்லுகிறது அதனால்தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த தேவதைகளுக்கெல்லாம் நம் மந்திரங்கள்லாம் சொல்லி அது பலி போடுறது இந்த கோவிலை சுற்றி அந்த பலி பீடங்கள்லாம் வச்சு அதிலெலாம் அன்னத்தை இறைக்கிறது அரிசி இறைக்கிறது எள் இறைக்கிறது இப்பெல்லாம் ஆகம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு அதெல்லாம் சரியாக நடந்துவிடுத்தான்னு பகவானே பார்க்கறதுக்கு பேர் தான் ஸ்ரீபலி அது ஸ்ரீவேலின்னு ஆயிடுத்து ஸ்ரீவேலின்னு அடிக்கடி போய் சொல்கிறா இல்லை ஸ்ரீவேலி ஸ்ரீவேலின்னு ஆனால் அதுக்கு பேர் ஸ்ரீபலி அது வந்து இந்திரன் அக்னி யமன் வருணன் வாயு இந்த தேவதைகள் அதை தெற்கு பாகத்தில் நிறைய இருக்கும் சில பார்த்தா தெரியும் தக்ஷணாமூர்த்தி பக்கத்தில் கவனித்து பார்த்தா தெரியும் அங்கே வந்து ஆறு ஏழு இருக்கும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா இதெல்லாம் சுத்தி பண்ணுறதுக்கு தான் இந்த புண்ணியாக அதெல்லாம் பண்ணுறது இப்போ எந்த பெரிய கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய தேர் திருவிழாவாக இருந்தாலும் முதல்ல அங்கே இருக்கிற கிராம தெய்வதைக்கு பூஜை நடந்துகிட்டு தான் நடக்கும் அங்கே ஏதாவது ஒரு மாரியம்மனோ காளியம்மனோ பிடாரி இப்படிலாம் இருக்கும் பேர் பிடாரி அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கு தேர் இழுத்துட்டு தான் இதுக்கெல்லாம் இழுப்பாங்க நான் பிறந்த ஊரில் வந்து அந்த ஒரு அம்மன் பேருண்டு அதி மூர்க்கம்மன் ரொம்ப ரொம்ப மூர்க்கமான அம்மன் அதுக்கு பேர் அத்திமூர்க்கம்மன் அது என்னோடய புர்வாசனம் வீட்டுக்கு பின்னால்தான் இருக்கும் இந்த கோயில அப்போ அந்த அத்திமூர்க்கம்மன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் முதல்ல தேர் திருவிழாலாம் நடராஜர் அந்த அதி நடராஜர் தரிசனம் கொடுப்பார் அத்தி சுவாமி மாலையை கொடுப்பார் போடுறதுக்கு அத்தி மாலை சிவன் கொடுத்தாரோ இல்லையோ உடனே அம்பாள் கோவம் இது கோவச்சுன்னு போய்டும் நீ எப்படி அவளுக்கு மாலை போட போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வருஷா வருஷம் இது நடக்கும் இப்படி எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் முதல்ல திருப்திப்படுத்தணும் அது வந்து அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது எதுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் புண்ணியாகவாசன மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தேவதைகளுக்கெல்லாம் பண்ணுறோம் அது வந்து பவித்திரம்னு சொல்கிறோம் அது பவித்ரீகரணம் அமனப்பவித்திரேண புனிமா வேதமந்திர மெ புனியவன மந்திரமெல்லாம் அப்படிதான் இருக்கு பிரியம் பவித்திரம் சோதியமரண்மயம் தேனவிதோ வயம் அது நம்ம ஜானத்துலே நிரம் ஹவிதோ வய பூத்திரீமே இந்திரசூனீசுனா சோமஸ்வியருணமீச்சிய யமோராஜா பிரமணாபி புனாத்துமா ஜாத்தவேதா மோர்ஜயந்தியா புனா தூ எல்லாம் சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ணு சொல்லி பகவான சுவர்ஜனா பவித்ரேண விசரிஷணி ஆக அந்த இதெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி கிருஷ்ணகிருஷ்ணா ராமராமா அப்படின்னு தெளிச்சாலே சிவசிவா அப்படின்னு தெளித்தாலே அந்த இடத்துக்கு சுத்தமாயிடு அது ஒரு பாவனை நமக்கு இருக்கு ஆகா இறைவனுடைய திருநாமத்தை சொன்னால் ஏதாவது அசுத்தமாக இருந்தால் கூட சுத்தமாகிடும் இதிலே சொல்லப்போகிறார் நம்ம சாதாரணமாக சொல்லின்னு இருக்கோம் அபவித்ர்பவித்திரோவா சர்வாவஸ்தான் யஸ்மரேத் புண்டரே காட்சம் ச பாஹிய என்ன அர்த்தம்னா அபவித்ரா பவித்திரோவா குளிச்சாலும் சரி குளிக்காட்டாலும் சரி பவித் சுத்தம் பண்ண சுத்தமாக பல் தேய்ச்சாலும் சரி தேய்க்கிட்டாலும் சரி சர்வாவஸ்தான்னால் என்ன சௌகரியமாக இருக்குது இப்படி இந்த மந்திரம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறார் வயசானவெல்லாம் முடியாது ரொம்ப வயசான காலத்துல எல்லாம் வந்து சுத்தமெல்லாம் குறையும் ஏன்னா சரீரத்தில் சக்தி குறைய ஆரம்பிக்கும் ஆகையினால நமக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் முடியாது நகத்தை இந்த அப்போ அது ரொம்ப கஷ்டம் அது ஆக இந்த வயசாக வயசாக உடம்பில் நம்மளை நாமளே கவனிச்சிக்கிற சக்தியே குறையும் அதை மனசில் வச்சுட்டு சொல்லியிருக்கு அதுக்காக வேண்டிய சௌரியமா போச்சுன்னா ஆரம்பத்துலேயே பண்ணிடக்கூடாது இருபது வயசுலேயே ஆக அபவித்ர்பவித்ரோவா அப அபவித்ராக இருந்தாலும் சரி பவித்ரனாக இருந்தாலும் சரி தூய்மை உடையவனாக இருந்தாலும் தூய்மை இல்லாவிட்டாலும் சரி சர்வாவஸ்தாம் கத்தோப்பி நீ எந்த அவஸையில் இருந்தாலும் சரி எந்த அவஸ்தான என்ன அர்த்தம் நீ வந்து அப்போ குளித்த குளிக்கலை பல்லு தேய்ச்சனா தேய்க்கலையா ரொம்ப எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஒரு காலத்தில் எனக்கு ஒரு அனுபவம் அது பெரிய ஆயிரத்தெட்டு சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணுறார் பூஜை பண்ணுறார் அவர் அவரை வச்சு நான் தான் சின்ன பையன்தான் நான் சங்கல்பம் சொல்லி கொடுக்குறேன் மமோ பார்த்த சமஸ்த அப்படின்னு ஆரம்பித்தாச்சு அவருக்கு ஆச்சவன் பண்ண சொல்லியாச்சு சுக்லாம்பிரதனம் கொட்டியாச்சு பிராணாயம் பண்ணியாச்சு மமோ சொல்லி சுபேதினே சோபனையெல்லாம் சொல்லி பாதி போயிட்டுருக்கு போது சுவாமி அப்படின்னார் என்னன்னு நான் இன்னைக்கு காலம்புற பல்லு தேய்ச்சன்னா இல்லையா சந்தேகமாக இருக்குன்னார் பெரிய மல்டி மில்லியனர் அவர் சங்கா விஷயமே பண்ணுறார் சங்கல்பம் சொல்லுருக்கிறபோது நடுப்புற திடீர்னு அவருக்கு சந்தேகம் கொடுத்து பல்லு தேய்ச்சோமா இல்லையான்னு அப்புறம் என்ன பண்ணுறது அவர் ஒருத்தனை கூப்பிட்டு கோபால் பல்புடியை வாங்கிடுவான்னு சொல்லி அந்த காலத்தில் அதுதான் வாங்கிடுவாப்பான்னு சொல்லி அது அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ வாங்கிட்டு வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லி முதலனில் பல்ல தேய்ச்சிட்டு வா பல்ல தேய்ச்சேனா இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தால் சங்கல்பம் ஓடும் சரி பல்ல தேய்ச்சிட்டுவா சொல்கிற எனக்கு சொன்னால் உடனே ஞாபகத்துக்கு வந்து விடுறேன் சவாங்கமரண்டம் சபாஹ் ஷ்லோகம் ஆதரவு அபவித் பவித்திரோவ் வாத் புண்டரீகாட்சம் சாாஹிய ஆபியு பரமா சரி இப்போ அது எதுக்கு சொல்கிறேன் பவித்ராணாம் பவித்ரம் ஆஹா பகவன் நாமா பகவத் ஸ்மரணம் பகவன் நாம ஸ்மரணம் நாமத்தோடு பகவானை நினைச்சோமான ஈஸ்வரனை நினைச்சோமான அபவித்திரம் கூட பவித்திரமாயிடும் சுத்தமில்லாதது கூட சுத்தமாயிடும் ஆஹ சுத்தமானதுக்கே சுத்தமாக்கிற தன்மையை கொடுக்கறதும் சுத்தமில்லாததுக்கும் சுத்தமான தன்மையை கொடுக்குற சக்தியும் பகவன் நாமஸ்மரணத்துக்கு இருக்குது பகவனே பகவானையும் ஸ்மரிக்கணும் நாமத்வாரா பகவத் ஸ்மரணம் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவதன் மூலம் இறைவனை ஆழ்ந்து நினைத்தல் அப்படி பண்ணினால் என்ன ஆகும்னா அதுக்கு அர்த்தம் சொன்னார் ஆதிசங்கரர் ஆக எவனொருவன் அந்த இறைவனை தியானிக்கிறானோ கண்ணா கண்குளிர காண்கிறானோ அவரை புகழ்ந்து பாடுகிறானோ ஸ்தோத்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுகிறானோ புஷ்பங்களையெல்லாம் போட்டு நன்றாக பூஜை பண்ணுகிறானோ தியான நினைக்கிறானோ வணங்குகிறானோ அவனுக்கு எல்லா பாவத்தையும் அடியோடு நீக்குகிறார் சர்வ பாப நிவருத்தி அதனால் பவித்ராணாம் பவித்ரம்னர் ஆ பரமம் பவித்ரம் ஆச்சருள் பரமங்கிற சப்தத்தை யூஸ் பண்ணியிருக்கார் பரமம்யோ மகத்தேஜா பரமம் யோ மகத்தபகா பரமம் யோ மகத் பிரம்ம பரமம்ய் பராயணம் அப்படின்னு சொன்னதுனால பவித்தாணாம் பவித்தங்கிறது பரமம் பவித்திரம்னு விட்டார் ஆஹ இந்த பரமம் பவித்ரம் ஆஹ பாபனிவத்தி இது கர்மகாண்ட திருஷ்டிலேயே இந்த அர்த்தம்னு பார்த்துட்டோம் போனவரம் போனதில் அப்புறம் ஞானகாண்ட திருஷ்டிலையும் சொன்னார் சம்சாரபந்தேத்துபூத்தம் புண்ணாபுணியாத்மகம் கர்ம தற்கானம் ஆஹ பவித்திராணம்னா என்னென்னா புண்ணியா புண்ணியாத்மகம் கர்ம ஆஹா புண்ணியம் பாபம் பாபம் வந்து பவித்திரம் கிடையாது ஆனால் புண்ணியத்தினால பாபத்தை போக்குறோம் அந்தக்கு காரணம் அஜானம் அஜானம் சர்வம் நாசையத்தி ஸ்வயாதாத்மிய ஜானேன ரொம்ப முக்கியம் அது தன்னை பற்றிய உண்மை அறிவால் இந்த ஸ்வ ஈஸ்வரனுடைய யாதாத்மிய ஜானம் இல்லை ஜீனுடைய யாத்தாத்ம ஜானமும் ஜீவனுடைய ஈஸ்வரனுடைய யாத்தாத்ம ஜானமும் ஒன்றுதான் இது பேர் தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் ஆகா பிரம்ம திருஷ்டியில ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று ஆக என்னால் ஸ்வ யாத்தாத்மிய ஜானேனவா இதுவா பவித்ராணாம் பவித்ரம் இது ரொம்ப முக்கியமாக அவர் அர்த்தம் பண்ணிக்கிறார் ஆஹ பாப நிவத்தி பகவன் நாம ஸ்மரணம் பாப்ப நிவர்த்தியை கொடுக்கிறது அதனால் சுத்தம் ஏற்படுகிறது அதனால் அஜானம் நீங்குகிறது அஜ்ஞானந்தான் இருக்கிற அழுக்கிலேயே பெரிய அழுக்கு ஆகையினால் அஜ்ஞானத்தை அழிக்கிறது ஆக பவித்ராணாம் பவித்திரம்னு சொல்கிறதுக்கு காரணம் ஞானத்தை கொடுத்து அஜ்ஞானத்தை அழிக்கிறதுனால பவித்திரம் இது வான் போட்டார் என் அல்லது இப்படி எடுத்துக்கலாம் பவித்திராணாம் பவித்ரம் ஆக இது அத்வைதபரமான ஒரு அர்த்தம் துவைத்தபரமான அர்த்தம் பாப்ப நிவத்தி அத்வைத்த அர்த்தம் என்னன்னா அத்வைத ஜானத்தை கொடுத்து துவைத்த துவைத்த அஜானத்தை துவைத்த ஜானம் அஜானந்தான் துவைத்தம் சத்தியங்கிற ஞானம் அஜானம் துவைத்தம்னா வேற்றுமை இந்த பேதம் வந்து சத்தியங்கிற எண்ணந்தான் அஜானம் அத்வைத்தம் மித்தியாங்கிறது தான் ஜானம் அ அத்வைத்தந்தான் சத்தியம் துவைத்தம் மித்தியாங்கிற ஜானம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் பவித்ராணாம் பவித்ரம் மற்ற பவித்திரமெல்லாம் இதே மேற்கோள் காட்டிவிட்டேன் கீதையிலே பகவான் சொல்கிறார் நகி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே நாலாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் ஞானத்துக்கு சதிருஷமான பவித்திரம் இல்லவே இல்லை மற்ற பவித்திரமெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் தந்திரத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் இந்த அஜானம் போயாச்சுன்னா திரும்பவும் அஜ்ஞானம் வராது ஆகையினால இந்த பவித்திரம் வந்து நித்திய பவித்திரம் அதெல்லாம் அனித்ய பவித்ரம் அடிக்கடி புண்ணியவாஜனம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் அந்த ஞானம் வந்து அடிக்கடி ஞானம் வந்துட்டே இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் ரெண்டு ரெண்டு நாளும் அடிக்கடி வந்துட்டே இருக்கணும்னா ரெண்டு ரெண்டு நாளுன்னா என்ன டூ ப்ளஸ் டூ ஃபோர்ங்கிற நாலெட்ஜ் இந்த வந்துட்டே இருக்கணும்னா சொல்லுவோம் நாலெட்ஜ் ஒரு தடவை வந்துடுத்துனா நிற்கும் இது மற்றது நிறைய விவகாரத்தில் காரியங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆக இது நித்திய பவித்திரம் புரிஞ்சுக்கணும் அடிக்கடி பவித்ரோற்சவங்கள்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும் கோவிலெலாம் என்னென்னா வாரத்துக்கு ஒருத்தரும் கழுவி விடு சாணியை போட்டு மெழுகு அங்கெல்லாம் சரி இல்லை இங்கே சரி இல்லைன்னா எங்கே பகவானுடைய ஸ்வரூ ரூபமே அவருக்கே அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தால் அவருக்கே அழுக்கெல்லாம் வந்துடும் அதை போட்டு தேய்ச்சி கிச்சு கிளீன் பண்ணணும் அதுபோல் தான் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிட்டு போயின்ட்டுருக்காள் ஆனால் அவருக்கே வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதிகமாக எடுத்துன்னா என்ன பண்ணுறதுன்னு அதை போட்டு மாப்பிடியை போட்டு மஞ்சப்பொடியை போட்டு தேய்ச்சி கழுவி சுத்தமாக வச்சு எல்லாம் பண்ண வேண்டும் சரி இனி ஆச்சாரோட வியாக்கியானத்தை தொடர்ந்து படிக்கலாம் நாம நிறைய கொட்டேஷன் கொடுக்குறார் கொட்டேஷனோ கொட்டேஷன் ஓடி போகிற அளவுக்கு கொட்டேஷன் கொடுக்குறார் போறோம் சுவாமியை நிறுத்துங்கோ கொட்டேஷனை அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு கொட்டேஷன் கொடுக்குறார் அதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயங்கிறதுக்கு இதெல்லாம் தான் பிரமாணம் நிறைய வேத மந்திரங்களை கோட் பண்ணுறது ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாத்தையும் கட கட கடகடன்னு கோட் பண்ணிட்டு போகிறார் கொட்டேஷனோ இந்த கொட்டேஷனுக்கு தான் சாஸ்திர உதாகரணம்னு பேர் எக்ஸாம்பிளுக்கு வந்து திருஷ்டாந்தம்னு பேர் உதாகரணம்னா மேற்கோள் காட்டுதல் திருக்குறளில் இப்படி சொல்லியிருக்கு கீதையில் இப்படி சொல்லியிருக்கு இதே விஷயம் அங்கே என்ன சொல்லியிருக்கு பிரம்மாண்ட புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு லலிதா சகசநாமத்தில் என்ன சொல்லியிருக்கு மகாபாரதத்தில் எங்கெல்லாம் எந்தெந்த காண்டெக்ட்லலாம் சொல்லியிருக்கு மோட்ச தர்மத்தில் சொல்லியிருக்கார் அங்கே சொல்லியிருக்கார் இங்கே சொல்லியிருக்கார் நாலடியாரில் சொல்லியிருக்கு புறநானூரில் இருக்குது அகனானூரில் இருக்குது வரிசியா சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இங்கே இருக்குது கம்பராமாயணத்தில் இங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் முடிக்கவே முடியாது ஓ இதுக்கு இவ்வளவு மேற்கோளா அந்த காலத்துல எல்லாம் வந்து பௌராணிகாலெலாம் அந்த கதையெல்லாம் சொன்னால் எல்லாரும் ஆஹா ஓஹோம்பா அப்படின்னா அந்த சீதாதேவி புல்லை போட்டாலாம் ராவணன் வந்தவுடனே அவர் புல்லை கழித்து கிளி போட்டான் இதுக்கு இருபத்தஞ்சி அர்த்தம் திருணமந்தரத கிருத்வான் நாள் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவான் அதுக்கு ஒரு மீனிங் சொல்லிகிட்டே இருப்பான் அவன் வந்து அவர் எல்லோரும் அவர் அத்தனை இதோடு முடிஞ்சு போச்சு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கை தட்டு ஆஹா இப்படி வரும் ஒரு இதுக்கு ஒரு மீனிங் இப்போ வேண்டாம் கிருஷ்ணர் வந்து பிரகசன் இவபாரத சிரிச்சுட்டாள் சிரிச்சுண்டே ஆரம்பித்தாள் அப்படின் எதுக்கா சிரித்தா தெரியுமோ அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு காரணங்கள் எனக்கு ஆச்சாரியத்துவம் சித்திச்சதேன்னு சிரித்தாள் அவர் ஐ மீனிங் அப்புறம் வந்து அவதாரத்தோட முக்கியமான நோக்கம் நிறைவேறதுன்னு சிரித்தார் நீ துக்கஸ்வரூபம்னா ஆனந்த ஸ்வரூபம்னு சிரித்தார் நீ அங்கே வரும்போது இப்படிலாம் பேசினே இங்கே வந்த உடனே உன் நிலைமை இப்படி ஆயிடுத்து பார்த்தியான்னு சிரித்தார் அப்படின்னு சொல்லிகிட்டே போனோம் உடனே பார்த்தா அப்பா இவ்வளோ சொல்கிறார் பாருப்பா அப்படி சொல்லி எல்லோரும் உடனே அப்ரிஷியேட் பண்ணுவோம் கை தட்டி முடிக்கிறதுக்குள்ளே பாலை குடிச்சு முடிச்சு விடலாம் இப்படி இதுக்கு சொல்கிறது நான் கொட்டேஷனோ கொட்டேஷன் உதாகரணமோ உதாகரணம் கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் படித்து நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இது கருட புராணமாக கருட கருட புராணத்துலேருந்து எடுக்கிறார் இந்த இவ வந்து அதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து போட்டிருக்காள் கோரக்பூரில் புக்கில் அவரோட புஸ்தலெலாம் அதெல்லாம் ஒரிஜினல் புக்கெல்லாம் இருக்காது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி போடுறது பகவத்கீதைக்கு இன்ட்ரட்ஷனே இன்ட்ரட்ஷன் ஸ்லோகமே விஷ்ணு புராணத்துலருந்தான் எடுத்து போட்டிருக்கார் நாராயண பரோவியக்தாத அண்டம் அவ்வக்த சம்பவம் அண்டஸ்யாந்துவேலோகா சப்தத் தீபாச்ச மேதினி அப்படின்னு சொல்லி விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை தான் போட்டிருக்கார் ஆதிசங்கரர் இந்த மாதிரி இங்கேயும் பார்க்கலாம் படிக்கலாம் யவர்னுஷங்கி <laughs> <laughs> யோ நித்தியம் அபவர்கதோஹரி சர்வன் தவளொருவன் ஹரியை ஸ்ரீஹரியை தியானம் பண்ணுகிறானோ எப்பவும் நித்தியம் தியாயத்தா எப்பவும் தியானம் பண்ணுறானோ அப்பேற்பட்ட ஹரியானவர் என்னெல்லாம் கொடுக்குறாருன்னா ரூபம் நல்ல பர்சனாலிட்டி காரிஸ்மால்லாம் சொல்கிறான் இல்லையா அதனால் வந்து ரூபம் ரூபம்னா பர்சனாலிட்டி அப்புறம் ஆரோக்கியம் ஆள் நல்லா இருக்கா ஆனால் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரான்னா பார்க்க பிரமா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான்லாம் பிரமாமா இருக்கான்னா ஆனால் தினம் காலம்பரை போய்ட்டு போய்ட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு வரான்னா எப்படி இருக்கும் ஆகையினால் என்னென்னா ஆரோக்கியமும் கொடுக்குறார் ஆக அழகை கொடுக்கறார் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறார் அ ஆ அழகு அழகு ஆ ஆரோக்கியம் அப்படி பண்ணணும் அர்த்தாம்ஸ்ட அர்த்தாம்ஸ்டன்னா என்ன அர்த்தம் இது ரெண்டும் இருக்குது ஆனால் பரம தரித்திரன்னா ஆள் அழகாகவும் இருக்கான் ஆரோக்கியமாகவும் இருக்கான் ஹேர் ஹோஸ்டெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டிதான் இருக்காது நிறைய பேர் பாவம் வசதியே இல்லை ரொம்ப அழகாகவும் இருப்பாள் நல்ல ஃபிட்டாகவும் இருப்பா எல்லாம் அசாமில் அந்த பக்கமெலாம் எங்கேயாவது பாவம் இருப்பாங்க ஆனால் வந்து அங்கே அவங்களுக்கு செல்வம் கிடையாது அதனால தான் இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் வேலைக்கெல்லாம் வராங்க எல்லாம் படித்து அங்கே இங்கேயும் வந்து வராங்க எதுக்கு சொல்கிறேன்னா அழகும் ஆரோக்கியம் இருந்தால் போகாது செல்வம் பண்ணும் அர்த்தம்னா வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் பொருளாதாரமெல்லாம் இருக்குது அழகும் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது ஆனால் அனுபவிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா அதையும் கொடுப்பார் சில பேருக்கு சாப்பாடு இருக்கும் சாப்பிட்ற சக்தி இல்லைன்னு வச்சோம் வேலி நிலம் இருக்குது ஆனால் டாக்டர் அரிசியே தொடப்படாதுன்னு நினைக்காதேன்னு இருக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஆகா வேலை பெரிய லேண்டு லாட் தான் என்ன பண்ணுறது ஆனால் ஆனக்கொம்பன் அரிசி என்ன இந்த அரிசி என்ன என்னது கிச்சடி சம்பா சீரக சம்பா வேலூர் சீரகச் சம்பா துறையூர் சீரகச் சம்பா அதுவே வித்தியாசம் இருக்கான் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது துறையூர் சீரகச் சம்பா விட வேலூர் பக்கம் இருக்கிற சீரக சம்பாவுக்கு பவர் ஜாஸ்தியாக இப்படியெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் நான் இதெல்லாம் கொடுப்பார் கொடுத்தா போகிறாது கிருபானந்த வாரியார் சுவாமி சொல்லுவார் அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற ஐயர் நல்லா நெய்யை விட்டு மிளகாப்படியெல்லாம் போட்டு சாப்பிடுவார் அந்த லே லேண்ட்லார்டாக இருக்கிற ஒரு சமையலை சமயக்கார் இவர் வெளியிலேருந்து வேடிக்கை பார்ப்பார் அவர் சாப்பிட்றத நமக்கு கொடுத்து வைக்கலையே அதனால தான் வேதம் சொல்லித்து அன்னவான் பவதி அன்னாதோ பவதி உனக்கு உணவும் கிடைக்கும் உணவை சாப்பிட்ற சக்தியும் இருக்கு அழகு இந்த இவர் அழகு புகழ் கீர்த்தி தனம் தானியம் அபிராம பெற்ற சொல்கிறார் இல்லையா பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ் எல்லாம் தான் ரூபம் ஆரோக்கியம் அர்த்தாம்ஸ்ட அனுஷங்கிக்கான் போகாம் செய்வ ஒட்டி இருக்கக்கூடிய போகங்களையும் அனுபவிக்கிற பாக்கியத்தையும் ததாத்தி யார் ஹரிஹி ததாத்தி பகவானனை நீ பிரார்த்தனை பண்ணியானா ஆயுர் தனம் தேகி வித்யாம்தேகி மகேஸ்வரி சமஸ்தகிலாம் தேகி தேஹிமே பரமேஸ்வரி எனக்கு எல்லாத்தையும் குடும்பம்மா நான் கொடுக்குற தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அதனால தான் ஆண்டா இவர் ஆழ்வார் பாடினார் இது பெருமாள்ண்ணா விஷ்ணு இல்லையா குலம் தரும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயனும் நாமம் இல்ல ரூபம் ஆரோக்கியம் அர்த்தாம்ஸ போகாம் செய்வானுஷங்கான் அதெல்லாம் கொடுப்பார் அனுஷங்கிக்கான்னா அதை ஒட்டினு அர்த்தம் மேலும் அதை ஒட்டி அது மாத்திரம் கொடுக்க மாட்டார் இதையும் கொடுப்பார் ததாதி யாரு ஹரிகி ஆனால் அவருக்கு ஒரு விசேஷனம் போட்டார் அவர் மோட்சத்தையே கொடுக்குறவர் அப்பா இதை கொடுக்கறது கஷ்டமாக என்ன அபவர்க்கப்பிரதோ ஹரிகி அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போட்டார் அபவர்க்கப்பிரதா அபவர்க்கம்னா மோக்ஷம் மோட்சத்தையே கொடுக்குற அந்த ஹரியானவர் இதையும் கொடுப்பார் வள்ளுவர் சொன்ன மாதிரி சிறப்பு ஈனும் அப்படின்னார் சிறப்புனா மோட்சம் ஸ்ரேயஸ் சிறப்பு இருக்கட்டும் சுவாமி வண்டி ஓட்டணுமே வாழ்க்கையில் அதுக்கு ஏதாவது பைசா கிடைக்குமானா செல்வமும் ஈனும் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்ன்னர் இதெல்லாம் கிடை இதுவே கொடுக்குறாருனா இதை கொடுக்காம போயிடுவார் ஆனால் நீ தர்மத்தை விடக்கூடாது ஆக்கம் எவனோ உயிர்க்கு உயிர்க்கு அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ ஒரு ஜீவனுக்கு தர்மத்தை காட்டிலும் மே இன்பத்தை ஆக்கித்தரக்கூடியது இருக்கிறது தர்மமானது மோட்சத்தை கொடுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆகவே உயிருக்கு உடலிலே மனித உடலிலே வாழுகிற உயிருக்கு வேறு என்ன வேண்டும் இன்பத்தை ஆக்கித் தருவதற்கு ஆகவே அறத்தான் வருவதே இன்பம் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது அஹ அறமே இன்பம் அஹ அபவர்கதா போகாபவர்கு பேர் போகாபவர்கா ஆதிசங்கரை அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வேர்டு அப்யுதய நிஸ்ரேயசா அபியுதயம்னு சொன்னால் லைஃப் இந்த பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டியதும் கிடைக்கும் இதை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு வேண்டியதும் கிடைக்கும் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக ஈஸ்வரனை ஆராதனை பண்ணுறத்துக்காக சமூகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக இந்த பாடியை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஒன்றும் குறவில்லாமல் கொடுப்பார் எல்லாத்துக்கும் மேலே மனஷாந்தியை அள்ளி அள்ளி கொடுப்பார் நான் ஆக போக அபவர்க்கப்பிரதா நம்ம சரியாக வாழ்ந்தால் எல்லாம் ஆனந்தமாக இருக்கலாம் ஒரு ஒரு நாளும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆக இந்த ஸ்லோகம் முடிஞ்சது அடுத்த ஸ்லோகம் பாருங்கமான க்ளேஷா நம்யிலம் சித்தியம் சோச்சியுதமான சமஸ்தன ோய சமுலம்ித்தியம் சோச்சுத்தம் நித்தியும்லோகம் சார் கிணத்து எல்லாவற்றையும் நல்லதை கொடுக்கக்கூடிய அந்த கடவுளை ஏன் தான் எல்லாரும் நினைக்காமல் இருக்கானோ அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது அச்சுதா கிம் ந சிந்தியத்தே அந்த அச்சுதன் அதனால தான் நம்ம ஆச்சமரத்தில் ஃபஸ்ட்டு அச்சுதா ஜனமஹா வச்சிருக்கோம் சியுதம்னாலே கீழ் நழுவுறதுன்னு விலகி போகிறது ஒச ஒசந்ததை விட்டு தன் நழுவி போகிறதுக்கு பேர் சுதிகின்னு பேர் நல்ல நிறைய பார்க்குறோமே நல்ல உத்தமமான ஜென்மம் எடுத்து எங்கேயோ குப்பையில் போய் விழருது நிறைய பார்த்துட்டு இருக்கோம் உலகத்தில் பார்க்குறோம் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரேன்னார் திருமூலர் ஆகவே இவ்வளவு நல்ல கடவுள் உடம்பை கொடுத்துருக்கார் இதை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதை விட்டு விட்டு இப்படி எல்லாம் போய் வீணா கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கிறையேப்பா அப்படின்னா அதுக்கு பேர் சியுதிகின்னு அர்த்தம் நழு அதாவது வழுவுதல் வளர் வழுவுதல் ஒரு மகாத்மா இப்போ சமீபத்தில் சொன்னார் ஏதோ பேச்சுக்கு நான் சொன்னேன் ஜக்கிரதையாக நடங்கோ வழுக்கும் அப்படின்னேன் ஏன்னா வழுக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் பார்த்துங்கோ வழுக்கிறது அப்படின்னு சொன்னேன் நான் இந்த மடத்துக்கு வந்த புதுசில் எனக்கு கொடுத்த முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமோ சுவாமிகளே அப்படின்னார் நான் இந்த இடத்துக்கு வந்த புதுசில் எனக்கு கொடுத்த முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமோ இங்கே ரொம்ப வழுக்கும் அதில் அவ்வளோ இப்படி சொன்னார் இங்கே ரொம்ப வழுக்கும் இதுதான் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது வழுக்கிறதுனா வெறுமனை கால் வழுக்கி விழுறது மாத்தமில்லே உன் மனசே கெட்டு போகிறதுக்கெல்லாம் வழுக்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் பண்ணுவா பீ கேர்ஃபுல் அப்படின்னு முதல்ல எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா அதனால் இன்றைக்கு வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னு நடந்த அது மாதிரி சியுதிஹி அதான் சொல்கிறார் அவர் சகா அச்சுதா கிம் ந சிந்தியத்தே அந்த அச்சுதன் ஏன் நினைக்கப்படவில்லை அந்த ஒன்றியிருந்து நினைமென்கர் உந்தமக்கு ஊனமில்லை அப்படி ஒரு தேவார பாட்டுருக்கு பன்னிரெண்டு திருமுறைகளில் இருக்குது ஒன்றியிருந்து நினைமென்கள்னால் எல்லோரும் சேர்ந்து பகவானை தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறார் சித்தியமான சமஸ்தானம் க்ளேஷானாம் ஹானிதா யாரை நினைத்தால் எல்லா க்ளேஷங்களையும் க்ளேஷாணம் ஹானிதா யான க்ளேஷாணாம் ஹானிதா யவன் எவன் சிந்திக்கப்படுகிறானோ எந்த பகவானை எவர்கள் சிந்திக்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா கிளேஷங்களையும் இல்லாமல் செய்து விடுகிறான் ஹானிதஹா எல்லாம் சம்ஸ்கிருதமும் படிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியம் ஹானிம் ததாத்தி இத்தி ஹானிதஹா ஹானின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அது ஹானி ஆயிடும் போயிடும் அழிஞ்சு போய்டும்னு அர்த்தம் எவன் இறைவனை ஆழ்ந்து எண்ணுகிறானோ அவனுடைய துன்பங்களையெல்லாம் இல்லாமல் செய்து விடுகிறான் இறைவன் அதனால் என்னென்னா அகிலம் சிந்தியம் சமுத்ருஜ உன் கவலை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது ஆகையினால உனக்கு இருக்கக்கூடிய எல்லா கவலையும் அகிலம் சிந்தியம் சமுத்ருஜியங்கிற நீ வந்து இந்த சிந்திய சிந்தான்னா கவலைன்னு ஒரு அர்த்தம் எண்ணம்னு அர்த்தம் நினைக்கிறதுன்னு அர்த்தம் சிந்தா நாஸ்தி கிலை அப்படின்னு சதாசுப்ரமேந்திராள் பாடியிருக்கார் அவர்களுக்கு கவலையே இல்லை எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருப்பவர்களுக்கு ஒருபொழுதும் கவலை இல்லை பணத்தை பற்றியே நினைக்கிறவன் உறவுகளை பற்றியே நினைக்கிறவன் ஊரை பற்றியே நினைக்கிறவன் கிளைமேட்டை பற்றியே நினைக்கிறவன் பாலிடிக்ஸை பற்றியே நினைக்கிறவன் அவனுக்கெல்லாம் துக்கம் வளர்ந்துகிண்டே தான் போகும் பகவானை சிந்திக்கிறவனுக்குத்தான் துன்பங்கள் வளராது இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆக அகிலம் சிந்தியம் இந்த லௌகிக்க சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சுங்கிற சிந்தியம் அகிலம் சமுத்ரஜ இதெல்லாம் நினச்சி கவலைப்படுறதுக்காக நம்ம பிறந்தோம் செத்தப்புறம் கவலைப்பட போகிறோமா என்ன இருக்கிற போதே செத்தை தான் நினச்சின்னு கவலையை தூக்கி போட வேண்டியதானே என்ன தூங்கி கவலைப்பட்டுண்டே எழுந்திரிக்கிறான் பழைய அப்படியும் கவலைப்பட்டுண்டே பழையபடியும் தூங்குகிறான் எழுந்தவுடனே கவலை கவலையோடு நாளை கழித்தல் உறங்கப் போகும்போது கவலையோடு உறங்குதல் மாலை எழு காலை எழுந்தவுடன் மீண்டும் கவலையை பற்றி கொள்ளுதல் இவர் பேர் கவலையானந்தான் பேர் விடமாட்டார் பிடிச்சுட்டு இருப்பார் எல்லாம் தூக்கி போடுங்கிறார் அகிலம் சிந்தியம் சமுத்ரிஜிய சகா எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவரை ஏன்பா யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இறைவனை சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்கள் எல்லோரும் பகவானை தியானம் பண்ணுங்கள் அப்புறம் எப்படிங்க அவரை தியானம் பண்ணுறது கடவுள் வாழ்த்த முழுக்க பத்து அது கேட்குறதுக்காக நான் சொல்லி வைக்கிறேன் இப்போவே பத்து குரலை மனப்பாடம் பண்ணு அது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோ இல்லாட்டி நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே அதெல்லாம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோ அப்புறம் நீ உலகத்தில் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு உனக்கு மனசு போகாது ஆனால் அவன் அருளாலே அவனை எண்ண வேண்டும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின மாதிரி அவர் அருளால் தான் அது அதுட்ட கேட்கணும் எப்போது உன்னையே தியானம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணு வேறு ஒன்றும் வேண்டாம் ஆனந்த மூர்த்தியான உன்னையே தியானம் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை ஆகையினால எப்பவும் நினைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு அடுத்த ஸ்லோகம் தியே நாராயணம் தேவம் ஸ்நானதிஷு கர்மசு பிராயச்சித்தம் ஹி சர்வச துஷ் யாராயணம்ஷு கர்மூயிஷேதி வைஸ்ுதி ஸ்நானாதிஷுச்ச கர்மசு நாராயணம் தேவம் தியாயேத் ஸ்நானாதிஷு ஸ்நானம் முதலான கர்மசு எல்லாவிதமான ரிச்சுவல்லையும் அதாவது நம்ம உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு சாதாரணமாக செய்யக்கூடிய கர்மாக்கள் உடம்புக்கு குளிப்பாட்டுறோம் அப்புறம் இதுக்கு சாப்பாடு போடுறோம் ஆக நீ போதும் சரி இந்த உடம்பை குளிப்பாற்ற போதும் சரி நீ வந்து என்ன பண்ணணும்னா நாராயணம் தேவம் தியாயேத் அந்த நாராயணனை தியானம் பண்ணு அந்த பிரகாஷஸ்வரூபமான நாராயணனை இங்கே வந்து தேவம்னு போட்டதுனால நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வாகிய இறைவனை சங்கச்சக்கர கதாதாரின்னா பரவாயில்ல வச்சுக்கோ இல்லாட்டி சாந்தாகாரம் புதகசையனம் சசங்க சக்கரம் எப்படி வராம பண்ணிக்கோப்பா ஆனால் அது சகுண ரூபமாக நினைச்சாலும் சரி ஆனால் இங்கே நாராயணம் தேவம் நராணாம் அயணம் ஏற்கனவே படித்தோம் ஆக வாழ்க்கையின் குறிக்கோளாகி அந்த பேரின்பம் பேர் உணர்வு பேர் இருப்பு அந்த தத்துவத்தை நினைத்து ஸ்நானம் பண்ணுற போதும் கோவிந்தேதி சதாஸ்நானம் கோவிந்தேதி சதாஜபம் கோவிந்தேதி சதாத்தியானம் சதா கோவிந்த கீர்த்தனம் அப்படி சொல்லுவோம் அது மாதிரி இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்குங்கிறது அதே சொல்கிறார் இப்போ தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் மகாநாராயண விஷயத்தில் அதெல்லாம் படித்தோம் மகாநாராயண உபனிஷத்தில் ஸ்நான மந்திரங்கள்லாம் படித்தோம் தூர்வாசூக்தம் மிருத்திகா சூக்தம் அகமர்ஷன சூக்தம் எல்லாம் படித்தோம் அதனால் எல்லாம் யூடியூபில் பார்த்துக்கோங்க ஆக நாராயணம் தேவம் ஸ்நானாதிசுச்ச கர்மசு தியாயேத் அப்படின்னா என்ன ஆகும்னா சர்வச துஷ்கிருத்த பிராயஷ்ச்சித்தம் ஹி சர்வச எல்லா துஷ்கிருத்தம்னா என்ன கெட்ட செயல்கள் சாஸ்திரத்தினால எதெல்லாம் நிஷேதிக்கப் நிஷேதம் பண்ணப்பட்டிருக்கோ கொலை களவு கல் காமம் சூது மாதிரி பஞ்சமா பாத்தகங்கள் உப எல்லாம் சொல்கிறோமே மா மகாபாத்தகானாம் உபபாத்தக்கானாம் சங்கலீகரணானாம் மலினீகரணானாம் ஜாதி பிரம்சகராணாம் அபாத்திரீகரணானாம் எல்லாம் சங்கல்பத்தில் சொல்கிறோம் அதாவது வர்ணத்துக்கு தகுந்த தர்மத்தை விட்டு விலகின பாபம் எல்லாம் சொல்கிறோம் ஜாதி பிரம்சகராணாம் அபாத்திரீகரணானாம் தகுதி இல்லாத செயல்களை எல்லாம் செய்கிறது இரகசிகிருத்தானாம் பர பர பர ப வெளிலையும் வெளி எல்லாருக்கும் தெரிஞ்சு பாவம் பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் பண்ணுற பாவம் ஆக இதெல்லாம் அத்தனையும் சக்குருத ஞானத்தான சக்குருகிருத்தானாம் அஜானதா அசகிருத் கிருத்தானாம் ஞானத்தகா அக்ஞானத்த கிருத்தானாம் எல்லாம் சொல்கிறது தெரிஞ்சு கொஞ்சம் பண்ணுறது தெரியாமல் தைப்பு பண்ணுற தப்பு தெரிஞ்சும் தெரியாமல் பண்ண தப்பு நிறைய இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஹரிகரசூதன் ஆனந்தசுத்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே நாற்பத்தஞ்சு நாளில் முடிஞ்சு போச்சு பம்பையை தாண்டி இங்கே வந்த உடனே பழபடியும் ஆரம்பிச்சுடுவார் என்ன பண்ணுவார்னு எனக்கு சொல்லலை எனக்கு சொன்னாலே பார்ப்போம் ஆக சர்வச துஷ்கிருத்த செய்ய அனைத்து பாவங்களுக்கும் பிராயஷ்சித்தம் கழுவாய் அப்படின்னு யார் சொன்னார் சுவாமின்னா இத்திஹி ஸ்ருதி வைஸ்ருதி வேதம் சொல்லி இருக்குங்கிறார் அதை கோட் பண்ணுறார் இந்த மூணு ஸ்லோகத்தையும் கருட புராணத்தில் ஃபஸ்ட்டு அதாவது ஒன் டூ த்ரீ ஜீரோ டூ செவன் அப்படி புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சாப்டர் செக்ஷன் இருநூற்றி முப்பதாவது செக்ஷன் 28 எட்டாவது ஸ்லோகம் கருட புராணம் அப்படியே அதிலேருந்து போட்டிருக்காருன்னு இவர் எழுதியிருக்கார் மூணு சேர்த்து தான் நினைக்கிறேன் சரி அடுத்த ஸ்லோகம் சம்சார சர்ப் சந்தஷ்டம் சர்ப சந்த ஷம் கஷேவம் மந்திரம் சொல்ல முராரசர்ஷம் கிருஷ்ணே வைஷ்ணவம் மந்திரம் சுருத்வா முக்தோபவே நரஹா அதாவது மனிதன் தவறு செய்கிறது இயற்கை ஆனால் தவறு செஞ்சுட்டே போகிறது இயற்கைன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சம் செயற்கை ஆயிடுறது அதுக்கப்புறம் ஏதோ அஜானத்தினால் பண்ணிவிட்டால் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் விவேகம் தான் மாற்றிக்க வேண்டாமோ அதை பற்றி பகவானும் கீதையில் சொல்லியிருக்கார் ஏன்னு சொல்கிறான் முடியல எனக்கு ஹேபிட் ஆகிடுத்து விட முடியலையே அப்படின்னா ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இப்போ லைஃபோட வேல்யூவை புரிஞ்சுக்கும் முதல்ல இப்போ விட்டால் தான் விட முடியும் அப்புறம் என்ன நீ செத்து போன பரமா விடம்புகிற இப்போ விட்டால் தான் அதுக்கு மதிப்பு அப்புறம் எப்போ விடுறதுன்னா தீர்மானம் பண்ணுறேன் ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணு டெட்லைன் வை இதுக்கப்புறம் கிடையாது தீர்மானம் பண்ணேன் அப்படின்னா ஏதோ ப அது அப்படி அதாவது அந்த தீவிரம் வேணும் அதனால்தான் கிருஷ்ணர் ஒன்பதாம் அத்தியாயத்தில் கீதையில் கடைசியிலே சொல்லியிருக்கார் எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் அந்த பாபம் நான் பண்ணிட்டேன் நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு மனசில் அந்த குற்ற உணர்ச்சியை உடையவனாக அதை திருந்தணுங்கிற மனசோட பகவானை சரணாகத்தி பண்ணினால் அவர் சொல்கிறார் சீக்கிரமாக மாறிடுவான் அவனுக்கு சாந்தி கிடைக்கும்ங்கிறார் அபிச்சேத்தசி பாப் இல்லை அபிச்சேத் சுராச்சாரம் அனன்யபா் சாதுரேவிய சமசித்தோ சா க்ஷிப் பதிமாத்மா சுவாந்தி நிகட்சதி கௌந்தேய பிரதிஜானி நம பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் குளிக்கிற போது சாப்பிட்ற போது படுத்துக்கிறபோது எப்போ பார்த்தாலும் பகவத் ஸ்மரணையோட நாராயணா நாராயணா நாராயணா நினைத்து கொண்டு எவன் இருக்கானோ அவனுக்கு எல்லாம் சமஸ்த பாபங்களுக்கும் பிராயசித்தம்னு முதல்ல சொன்னார் இங்கே என்ன சொல்கிறார்னா நரகா ஸ்ருத்வா முக்தோபவேத் மனிதன் இதை கேட்டே மோட்சம் அடைஞ்சுடுவான் மோட்சம்னா இங்கே உபச்சாரம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் மோட்சம் அடைஞ்சிடுவான்னா மோட்சத்துக்கு தகுதியுடையவனாகி விடுவான் அமிர்தத்வாய கல்பத்தை அப்படின்னு அர்த்தம் இதைத்தான் சரியாக புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் இதெல்லாம் வேண்டாம் சாஸ்திரம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஸ்லோகத்தை படிச்சுப்புட்டு இந்த போருமே இதில் போயிட்டுருக்கு அப்படின்னு விடுவான் வாத்தியார் சரியாக சொல்லி கொடுக்கணும் இவனாக தனியாக படித்து சம்ஸ்கிருதத்தை வச்சுருந்து படித்தான்னா இப்படிலாம் கன்ஃப்யூஸ் பண்ணிவிடுவான் அதனால் சம்சார சர்ப சந்தஷ்ட நஷ்ட சேஷஷ்ட ஏ ஏக பேஷஜம் மந்திரம் கிருஷ்ணேத்தி வைஷ்ணவம் மந்திரம் வைஷ்ணவ மந்திரம் விஷ்ணுவ விஷ்ணுபரமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம் என்ன மந்திரம்னா கிருஷ்ண கிருஷ்ண முதல்ல நாராயணாக சொன்னார் இப்போ கிருஷ்ணாங்கிறார் பவித்ராணாம் பவித்திரம் எங்கே போயின்ட்டுருக்கு பாருங்க எல்லா சுத்திக்கும் வந்து பவித்திரம் அதனால தான் எந்த கர்மா பண்ணாலும் பகவான் ராமாவை சொல்லி முடிக்கணும் அப்படின்னு விதி பிராயஷித்தான் அசேஷானி தப்கர்மாத்மக்கானிவை யான் இங்கேயும் இருக்கும் இங்கேயாவது யானித்தேஷாம் அசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சமிதாதானத்திலே சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்குலாம் சின்ன வயசில் பிராயஷ்ச்சித்தானியசேஷாணி தப்கர்மாத்மகாணிவை நமக்கு பண்ணக்கூடிய எல்லா கர்மாவிலேயும் பிராயஷ்ச்சித்தானி அசேஷாணி தப்கர்மாத்மகாணிவை யானி தேஷம் அசேஷாணாம் அத்தனை கர்மங்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அசேஷப் பிராயஷ்ச்சித்த சர்வ பிராயஷ்ச்சித் ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக எதையும் பண்ணிட முடியாது சர்வாரம்பாகி தோஷேன தூமேனாக்னி ரிவாவிரத்தாக அண்ணா பகவான் கீதையில் எந்த கர்மாவிலேயும் தோஷம் இருக்குன்னர் ஆகையினால் நீ வந்து கர்மாவை விடக்கூடாது அதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிடு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிவிடும் ஆஹ் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம் ஆஹா இந்த சம்சார சர்ப்பை சம்சார சர்ப்பன்னா என்ன அந்த வாழ்க்கையில் நான் ஒன்று நினைக்கிறேன் சுவாமிஜி ஒய்ஃப் ஒரு மாதிரி நினைக்கிறேன் இல்லாட்டி நான் நல்லது பண்ண நினைக்கிறேன் ஒய்ஃப் சொல்கிற சில பேர் எல்லோரும் எல்லா குரூப்பையும் பார்த்துட்டு அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கிறார் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறார் நான் என்ன நான் ஏற்க மாறாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்குது ரெண்டு கதையும் இருக்குது ஆஹா இதெல்லாம் வந்து சம் அதனால் என்னென்ன அடிக்கடி உள்ள பொண்ணு வந்து இப்போ தான் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு மாட்டு பொண்ணு வந்தால் அவர் இருக்கிற அவ அந்த அவளோட பழக்க வழக்கம் ஆச்சாரம் நமக்கு ஒத்து போக மாட்டேங்கிறது ஆற்றுக்குள்ளே ஒளே பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறா இல்லையா கேட்குறோம் எங்கள் ஆற்றுல எல்லாம் நாங்கள்லாம் இப்படி பழகிவிட்டோம் இதெல்லாம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் வந்து மடியாவது ஆச்சாரம் ஆகுது விழுப்பாவது ஒன்றாவது இந்த வீட்டில் இருக்கிறத விட எங்கேயோ போயிடலாம் இல்லை சொல்கிறாங்க நான் இது பிராமியன் கம்யூனிட்டியை பற்றி சொல்கிறேன் ஒரு ஆச்சாரம் இல்லை ஒழுக்கம் இல்லை இதெல்லாம் இல்லை இல்லை நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்றதுகள் நினச்ச நேரத்துக்கு தூங்குறதுகள் காலம்பிற பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறது ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் தூங்கின்னு இருக்கு எங்கே எங்கே தப்பு பண்ணணும்னு தெரியவே இல்லை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ சுவாமிஜின் எங்கே போகிறது இதெல்லாம் கேட்குறோமே நம்மளே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்க வேண்டிய ஒரு டிசிப்ளினும் இல்லை சுவாமிகளே இனி இது எங்கே போய் முடிய போகிறதோ தெரியலையே அப்படின்னா என்ன பண்றது அப்ப அதுக்கு என்ன பண்றதுனா இதுதான் சம்சார சர்பத் சந்தஷ்டா கடினா சாதாரண கடி இல்லையா சந்தஷ்டா கடினா சரி லேசாக ஒரு கொத்து கொத்தினா பரவாயில்ல நன்னா பிடிக்கிட்டு அது எடுக்கவே முடியல சம்சார சர்ப சந்தஷ்ட அ அ அ அப்படனா இந்த உலக வா இ சம்சார்மே அ சொலான் இல்லையா ஹிந்தியில் அதனால் வந்து இந்த வாழ்க்கையில் அங்கங்கே கடி பிறந்தாத்தில் ஒரு மாதிரி கடி புக்காத்தில் இன்னொரு கடி ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் ஒரு கடி வீட்டுக்கு வந்தால் இன்னொரு கடி ஒய்ஃபை பார்த்தா ஒரு கடி பொண்ணை பார்த்தா இன்னொரு கடி அதனால் எங்கே பார்த்தாலும் கடியோ கடி தாங்க முடியல சுவாமிகளே இதை விடவும் முடியல அதனால் கால சுத்தின பாம்பு கடிக்காமல் விடாதும்பான் எங்கே சுற்றினாலும் கடிக்காது கடிக்காமல் விடாது அது வேறு விஷயம் இந்த சம்சார சர்ப்ப சந்தஷ்ட நம்ம தினம் சொல்கிறோமே சந்திரசேகராஷ்டகன் சொல்கிறோமே சம்சார சர்ப்ப சம்சார சர்ப தஷ்டானாம் அங்கே தஷ்டானாம் தான் ஜந்தூனாம் அவிவேகினாம் சந்திரசேகர பாதாப்ஜஸ்மரணம் பரமௌஷதம் சந்திரசேகர சந்திரசேகர சந்திரசேகரபாஹிமாம் சொல்லிகிட்டுருக்கோம் நம்ம அதேதான் இங்கே சொல்றார் சம்சார சர்ப சந்த நஷ்ட சேஷ்ட ஏகபேஷம் இதெல்லாம் பார்த்து ஒரே டிப்ரெஸ் ஆகிட்டான் அப்படியே இப்போ பார்த்தாலும் உபடி இருக்கும் மூஞ்சு இது பண்ணவே மாட்டேன் வரமாட்டேங்குது சிரிப்பே வரமாட்டேங்குறது ஒன்றும் ஆக்டிவிட்டீஸே இல்லை நஷ்டச்சேஷ்டா என்ன லாங்குவேஜ் பாருங்கள் நஷ்டச்சேஷ்டா நன்னா தான் இருந்தார் சுவாமிஜி நன்னா தான் இருந்தார் சுவாமிஜி என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரே டிப்ரெஷன் நாங்கள் சைக்காலஜிஸ்ட் இருப்போனால் இது மாதிரி கேஸ் அங்கே வரிசையாக உட்காந்துருக்கு அவர் சொல்கிறார் உள்ளே போய் பார்த்தா சுவாமிஜி அவளுக்கும் எங்கள் ஆத்துலேயும் யார் சைக்காலஜிஸ்ட் அவளும் டிப்ரெஸ்டாக தான் இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ளே இவர் சைக்காலஜிஸ்ட்டு உள்ளே உட்காந்துன்னு ஒரு ஒரு கேஸாக பார்த்துட்டு இருக்கார் அதுக்கிடையில் வந்து அங்கேருந்து ஃபோன் வருது என்ன பண்ணுறேன் ஃபோன் பண்ணுற இல்லை சமாளித்து வச்சுடுறார் வச்சுடுறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் சுவாமிஜி ஏதாவது மந்திரம் இருந்தால் சொல்லிக் கொடுங்க யார் சைக்காலஜிஸ்ட் நம்மள்கிட்ட கேட்குறார் சுவாமிஜி ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் இதெல்லாம் எங்கள் டெக்னிக்கல்லாம் சிலதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கு இதுக்கு மேலே போயிடுறதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது நான் எல்லாரையும் குணப்படுத்திடுவேன் எங்காத்த தவிர இப்படிலாம் சொல்கிற ஆஹா நஷ்டச்சேஷ்ட ஏக்கபேஷம் இதுக்கெல்லாம் ஒரே மருந்து தான் வேறு வழி என்னன்னா இந்த மருந்தை சாப்பிட கிருஷ்டார்பணும் அதனால் என்ன பண்ண நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பகவான் டாக்டர் கடவுளுக்கு சமானம்னு நினச்சின்னு தான் போகிறோம் அவர் நிறைய படிச்சுருக்கார்லாம் சொல்லியிருக்காரு ரொம்ப கைராசிக்காரர் தொட்டாலே சரியாயிடும் இப்படிலாம் நினச்சிட்டு போகிறோம் அவரும் என்ன நினச்சின்னு இருக்கார் நான் இருக்கார் அந்த காலத்தில் சொல்லுவோம் ஏதாவது வேற புடுங்கு என்னத்தையாவது பண்ணு என்னவாது எவனுக்காக கொடு என்னவாவது ஆகும்னா அதாவது அதுக்கு பேர் என்னென்னா எஸ் கசிய தரோர் மூலம் ஏனகேன பிரபேஷயேத் எஸ்மை கஸ்மை பிரதாத்தவியம் எத்வா தத்வா பிஷதி புரியுதோ அதாவது ஏதாவது ஒரு மரத்தோட வேறப் பிடுங்கு எஸ் எஸ்ய தரோர் மூலம் தருன என்ன விரக்ஷம் அதோடய மூலம் வேறப் பிடுங்கு வே வேறுட்டான் அதனால் வேற புடுங்கு அப்புறம் வந்து ஏனக்கேன ப்ரபேஷ் அதை நீ இடித்து பொடியாக கொடுத்தாலும் சரி இல்லை காய்ச்சி அதுலேருந்து எதாவது எண்ணெய் கெண்ண வந்து அதை எடுத்து கொடுத்தாலும் சரி ஏதோ ஒரு மெத்தேடில் என்னத்தையா பண்ணு அப்படித்தானே எல்லாம் கண்டுபிடிக்கிறான் இப்படி பத்து பதிஞ்சு பார்க்குறான் இல்லாட்டி நூற்றுக்கணக்காக பார்க்குறான் ஆயிரம் பேரை கொன்றவன் அறவைத்தியன்னா ஆயிரம் பேர் இல்லை வேரை ஆயிரம் வேரை கொன்றவன் தான் பேர் இவன் ஆயிரம் பேரேன்னு விட்டான் அந்த வாவை பாவாக மாற்றிவிட்டான் பாலாம்பாள் வாலாம்பாள் மாதிரி மாதிரி இந்த எல்லாத்தையும் பிரித்து என்ன பண்ணான்னா எஸ்ஏ கசிய தருவோர் மூலம் ஏனக்கேன பிரபேஷ் அது எந்த வாட்டவர்த்தி ஃபார்ம் யாரு கொடுக்குறதுனா எவனா வருவான் கொடுனா எஸ்மை கஸ்மை பிரதாத்தவியம் என்ன நடக்கும்னா எதோ நடக்கும் तद्वा எவ்வா தவிஷியோ பண்ணு நேக்கம் ஆத்திய இது பகவன்நா கடசீலே அஹ நஷ்டேஷ்டம் எண்ணது நஷ்ணேதி வைஷ்ணவ மந்தம் பேஷம் அதுவோச்சிவகமோஷிவாதிரேஷி தய நோமீவசே பிஷக்குன்னு பகவானுக்கே பேர் பிரதமோ தெய்வியோ பிஷக்கு ஆக இறைவனுடைய திருநாமம் ஒன்று தான் அதாவது இந்த உலக வாழ்க்கையை நாம் படுற பல்வேறு வகையான துன்பங்களுக்கு ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டார் சமீபத்தில் நடந்தது இவர் என்ன பண்ணிட்டார் கட்டுக்கிட்டால் கொண்டு வந்துருவாய் கொடுத்துட்டு போயிட்டார் கொடுத்து வீட்டெல்லாம் வாங்கி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓவர் அடுத்த நாள் காலம்பறை டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு அவ்வளோதான் சம்சார சர்ப்ப சந்தஷ்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர்கிட்ட நம்மட்ட வந்து கேட்டா கிருஷ்ணான்னு சொல்லுங்க டிமானிட்டைசேஷன் ஆகிடுச்சு சுவாமிஜி சாதாரணம் இல்லை ஐம்பது லட்சம் சுவாமி அப்படின்னா என்ன பண்ணுறது கிருஷ்ணான்னு சொல்லுங்க பாயே வர அப்படிலாம் வரும் வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்காத துன்பங்கள்லாம் வரலாம் வரணும்னு அவசியம் இல்லை வந்தால் இது தான் மருந்து நல்ல மருந்தின் மருந்து ஒரு பாட்டு சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து வள்ளலார் பாட்டு ஆஹா இதுதான் மருந்து சரி அடுத்த ஸ்லோகம் ஓ மணி ஆடுத்து ஆ இந்தளவில் பூர்த்தி பண்ணுறோம் ஆக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அதில் இன்னொன்றுனா ஸ்ருத்வா இந்த மந்திரம் ஸ்ருத்வான்னு விட்டார் கேட்டே மோட்சம் அடைஞ்சு விட்டான் ஸ்ருத்வான் ஏப்ப உபாசத்தேன்னார் பகவான் கீதையில் அது மாதிரி இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பகுதி பவித்ராணாம் பவித்ரம் பகவத் ஸ்மரணம் பவித்ராணாம் பவித்ரம் பகவன் நாம ஜபம் பவித்ராணாம் பவித்திரம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் எல்லாம் சர்வ பாப நிவருத்தி சித்த சுத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தி பிராப்தி சிரவண மரண நிதித்தியாசன யோகா அப்புறம் என்னது ஞான நிஷ்டா மோக்ஷா அதுதான் இவ்வழி வழி தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் படிப்போம் நமோஸ்வன் சகசிரமூர சகசிரபாட்சி சகசிரியா சகசிரோட்டிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி